வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் பித்தம் அதிகமாவதால் ஏற்படும் வாய் கசப்பு வாய் குமட்டலை போக்க எளிய முறை எலுமிச்சம் சாட்டுடன் தீன் கலந்து ஒரு இருவேளை பருகி வந்தால் இந்த வாய் கசப்பு வாய் குமட்டல் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்